செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மீது இட்டு கட்டி சொல்லாதீர்கள் ஏனெனில் என் மீது எவன் இட்டு கட்டி அவன் நரகத்தில் நுழைவான் இதை அலி அழியலில்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்